ஜந்து பிரதிலாகும் அவர்கள் கூறியதாவது ஒரு பெண் பிரசவ நேரத்தில் இறந்தபோது அவருக்கு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் தொழுகையின் போது ஜனாசாவின் நடுப்பகுதிக்கு நேராக நின்றார்கள்